வணக்கம் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நற்றினை நேர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை என் சார்பாகவும் நற்றினியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நாஷ்காம் வெளியிட்டுள்ள ஒரு ஆய்வின்படி இந்தியாவில் உலகில் மிகப்பெரிய வர்த்தக செயல்முறை மேலாண்மை நிறுவனம் பி பி புரோகிராம் மேனேஜ்மெண்ட் உள்ளது இரண்டு சர்வதேச விளம்பர சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் ஸ்ரீனிவாச சுவாமி என்பவர் ஆவார் மூன்று ஆள் இல்லாத ரயில்வே கிராசிங் இல்லாத ரயில்வே தெற்கு ரயில்வே நான்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் விளையும் அல்போன்சா மாம்பலங்களுக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளது ஐந்து டொனால்டு பிராட்மென்னுக்கு பிறகு மிக வேகமாக இருபத்தி நான்கு அடித்த இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான இரண்டாவது மிகப்பெரிய திறன் போட்டி ஸ்கில்ஸ் ஆப் 2018 தௌசண்ட் எயிட்டீன் நடைபெற்ற இடம் எது 2- இந்தியாவில் முதல் மெத்தனால் சார்ந்த சமையல் எரிபொருள் திட்டம் தொடங்கப்பட்ட இடம் எது 3- கவுஹாத்தி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெடில் ஹெச்ஆர் அதிகாரியாக சேர்ந்த விளையாட்டு வீரர் யார் நான்கு ஐக்கிய நாடுகள் சபையில் ஆயுத ஒழிப்பு பிரிவிற்கான நிரந்தர பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி